அவர்களுடைய வலது விழாப்புறத்தில் அடிப்பட்டது எனவே அவர்கள் ஒரு தொழுகையை உட்கார்ந்தவாறை தொழுதார்கள் நாங்களும் அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்தவாறு தொழுதோம் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் இமாம் பின்பற்றப்படுவதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நின்று தொழுதால் நீங்களும் நின்று தொழுங்கள் அவர் ருக்கு செய்தால் நீங்களும் செய்யுங்கள் அவர் தலையை உயர்த்தினால் நீங்களும் தலையை உயர்த்துங்கள் அவர் சமீ அமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் என்று சொல்லுங்கள் அவர் நின்று தொழுதால் நீங்களும் நின்று தொழுங்கள் அவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள் என்று கூறினார்கள் இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் உட்கார்ந்து தொழுங்கள் என்று கூறிய நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு விபத்தின் போது ஏற்பட்ட முந்தைய நோயின் போதும் மரண நோயின் போதும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்து துழந்தபோது அவர்களுக்கு பின்னால் மக்கள் நின்று துழிந்தார்கள் அவர்களை உட்காருமாறு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறவில்லை கடைசியாக உள்ளதைத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக உள்ளது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த செயல்தான் என ஹுமேதி குறிப்பிடுகிறார்கள்